மறுபடியும் இந்த வாரத்தின் போது நாளாக இந்த பருசத்தினாளிலும் தேவனுடன் கத்தரை ஆராதிக்கவும் எதிராக தெய்வீக ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் தேவ சிரமத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத எனக்கும் தேவனர்களுடைய கருமைக்காக நான் தேவனை வாழ்த்துகிறேன் ஆண்டவருக்கு மய்மை கடந்த வாரம் முழுவதும் கத்திரடியனுக்கு நல்லவரும் போதுமானவருமாக இருந்தார் இந்த பூலக வாழ்க்கையில் தேவன் தந்திருக்கிற பெருமகிழ்ச்சிக்காக தெய்வீக ஐக்கியத்திற்காக உறவுக்காக நான் ஆண்டவருக்கு வாழ்த்தல் செலுத்துகிறேன் தேவனுக்கு ஸ்ரோதரம் உண்டாவதாக ஒவ்வொரு நாடுகளும் ஆண்டவர்களோடு வாழ முடியாத கருவியை நாம் பெற்றிருக்கிறோம் அதற்காக கத்திற்கு மயிமை தேவனுக்கு சுதோதரம் உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்கள் இல்லையே என்று எண்ணுகின்ற போது அது ஏன் சிலர் ஆலயத்தில் வந்து ஆளுகிற சோதர்ந்த முகமாக ஒன்று பெற்றுக் கொள்ளாதவர்களை போல எதிர்பார்க்காதவர்களை ஏதோ இழந்தவர்கள் போல ஏதோ வந்தவர்கள் போல அதெல்லாம் அதாவது இதற்காக இன்று நான் தேவ சோபத்தில் காத்திருக்கின்ற நேரத்தில் தேவனுடைய அனுக்கிரகத்தினால் அடைகிற அனுபவங்களின் மூலமாக நான் நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்கின்றேன் தேவனுக்கு மயி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதாவது எரியா சொல்லுகிறார் நான் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் என்று சொல்லுகின்றான் இந்த பக்தி நம்மிடத்தில் அநேக இடத்தில் இருக்கிறது பக்தி வைராக்கியம் இல்லை தேவனுக்கு மைமை உண்டாவதாக பக்தி வைராக்கியம் என்றால் அப்போ சில பேர் இருந்தது பாருங்க வந்த உடனே அவர் தன்னுடைய வைராக்கியத்தை நாம் காணுகிறோம் தேவனுக்கு மைமல் உண்டாவதாக ஒருபுறத்திலே குற்றம் போல் எண்ணப்பட்டாலும் அது தேவனுடைய பார்வையில அருமையாக இருந்தது அறுபடியால் அவர் அப்போ தலைவனாக மாறினார் தேவனுடைய பரிசு நாமத்திற்கு மைமல் உண்டாவதாக நான் படிப்படியாக கட்டு வருகிற காரியம் என்றால் ஒரு மனிதர்களிடத்தில் ஆலய வழிபாடு செய்கிறார்கள் குடும்ப ஜபம் பண்ணுகிறார்கள் அவரது தான் அதற்கு பிறகு மறுவாரத்தில் இருந்து கத்திரி இதோடு முடிந்தது ஆனால் பக்தி வைராக்கிய முடியவர்கள் அப்படி இருக்க மாட்டார்கள் அந்தவரால் யோசுக்கு பக்தி வைராக்கியம் அவர் என்ன செய்தார் என்றால் ஆலயத்துக்குள்ளே நடக்கிறதை கண்டு அங்கே புறா இருக்கிறவர்களையும் காசுக்காரர்கள் வட்டி கொடுக்கிறவர்களே மாலைத்துக்குள்ளே காசு வட்டி ஒரு ரூபாய் கொடுத்தால் தொண்ணூறு பைசா கொடுப்பார்கள் கண்டு அவர் சாந்தமுள்ளவர் ஒரு கணத்தை அடித்தால் மறுகணத்தை திருப்பி காட்டு சொன்னவர் அவருக்குள்ள தேவாலயத்தை கொடுத்த தெளிகை தகுந்த பக்திகராக கயிற்று நாள் சாட்டை முறிக்க அடித்து எல்லாரையும் வெளியே அவ்வத்தை அடித்து உடைத்து வழி இதுதான் வைராக்கியம் தேவனுக்கு மகிமை உண்டாததாக போகட்டும் போகட்டும் போகட்டும் சொன்னால் போகின்றே அடித்தால் போகட்டும் தேவாலயத்தை தீட்டுப்படுத்தினால் போகட்டும் எப்படியும் போகட்டும் ஆத்மாக கிடைத்தால் நமக்கு என்ன நாம் தாழ்மையாய் போவோம் என்றல்ல பக்தி வைராக்கியம் ஒரு மனிதர்ல தெய்வீக பக்தி வைராக்கியம் ஏற்பட்டால் அவன் தீமையை ஒழிப்பதற்கும் தான் தீமை செய்யாமல் வாழ்வதற்கும் பிரயாசப்படுவான் மகிமே உண்டாவதாக அப்படியே தாழ்வுராஜ் அவருக்கும் உண்டாயிற்று அவருக்கும் வீட்டை குறித்த பக்தி வேர் ராக்கியம் ஏற்பட்டது நம்ம இருக்கிறார்கள் ஆண்டவருக்கு மகிமை ஆண்டவருக்கு மகிமை தேவாலயத்தை வாங்குவதற்கு அதற்கு முன்னால இருபது ரூபாய் இரண்டு தடவை வாடகை கொடுத்துக் நேரத்தில் அந்த ஆலயத்தை வாங்க வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டது அந்த நேரத்தில் ஒருவருக்கு கிடையாது அங்கு காலேஜில் சில சூடெண்டுகள் இருக்கிறார்கள் கோயம்புத்தூர் இப்படி சில காலேஜில் எங்களுக்கு ஊழியர் நடந்தது அவர்களுக்கு தெரியப்படுத்தினோம் அவர்கள் வைத்திருந்த காசுகள் எல்லாம் அனுப்பி எப்படி அவர்கள் வாழ்க்கையை முடித்த ஓட்டியிருக்கிறார்கள் இதுல ஒருவர் ஒரு கடிதம் எழுதி எனக்கு ஒன்றும் செய்ய எழுதவில்லை நான் ஒன்று செய்கிறேன் தேவனுடைய வீடு அன்றைய கருத்து ஆலயத்தை விலைக்கு வாங்குவதற்கு வரைக்கும் நான் என்னுடைய படுக்கையில் படுக்க மாட்டேன் தரையிலே பாய் போடாமல் வெறும் புழுதியிலே படுப்பேன் என்று எழுதியிருந்தார் தேவனுக்கு மகிமேண்டாவதாக ஏன் அவருக்கு என்ன வந்துவிட்டது அவருக்கு ஏன் இதை வாங்கினார் என்ன வாங்காவிட்டால் என்ன அவர் தெய்வீக காரியத்தில் ஏற்பட்ட அந்த பக்தி வைராட்சியம் அவருக்கு ஒரு காலேஜில் படிக்கிற ஒரு சூடென்ட் அப்படி அவரு இன்மதி ஞாபகம் இருக்கிறது அவருக்கு நாங்கள் போதுபோலாம் சுட்டி காட்டுவோம் என்று அவருக்கு காலேஜில் ஒரு பெரிய ப்ரொபஸராக இருக்கிறார் அந்த காலேஜில் அதாவது படிப்பவர்கள் பிள்ளைகளை எடுக்கவும் படித்து முடித்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கவும் ஒரு பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற அவர்த்தி இருக்கிறார் பிளவருக்கு மயிமே உண்டாவதாக நம்முடைய பிள்ளைகள் சிலர் நாம் அங்கே அனுப்பி கொண்டிருக்கிறோம் அருமையானவர்கள் பக்தி வரைக்கும் என்ற பக்தி என்றால் என்ன ஏதோ சும்மா வந்தோம் கோயிலுக்கு போகிறோம் அப்படி அல்ல இங்க நம்முடைய ஆராய்ச்சிகளில் இருக்க ஒவ்வொருவரை நாம் பார்க்கும்போது யாரிலே என்னென்ன வளர்ந்து கொண்டிருக்க என்று நாம் ஆவிலே அறிவித்தோம் அந்தவருக்கு மயிமே உண்டாவதாக ஆடப்படுகிறார் அதாவது பக்தி விருத்தி அடைய பக்தி விருத்தி அடைவதற்கு அதற்கு தான் சொல்லியிருக்கிறேன் அதாவது அன்னிய பாசல் பேசுகிறோம் பக்தி விருத்தி அடைகிறான் ஒரு நாளைக்கு ஒரு தடையாவது ஆவையிலே நிறைந்து அவன் பிறன் கொள்ளும் பக்தி விருத்தி அடைந்து கொண்டே இருக்கும் ஒரு நாள் அந்த வைராக்கியம் உடையவனா மாறி விடுவான் அவன் தான் தன்னை துண்டு வெட்டி போட்டாலும் ஒவ்வொரு துண்டுகளும் என்று அது முடியும் மகிமை உண்டாவதாக அப்படிப்பட்ட வல்லவர்கள் இக்காலத்தில் நமக்கு தேவை என்று ஆண்டவர் விரும்புகின்றார் தேவருடைய பரிசு நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வேலை வந்துவிட்டது கர்த்தரமுடைய கிரிகளை நடப்பிக்க போகிறார் கடந்த ஊழியர் மாநாட்டில் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியே நாங்கள் உணர்ந்தோம் தேவருக்கு மகிமை ஒரு நாள் நடந்த அதாவது என்னுடைய முட்டை எல்லாம் அரைத்து நான் நாலு நாள் அதுக்கு மருந்து விட்டுக் கொண்டிருந்தேன் அவ்வளவுக்கு அதாவது அந்த வேகம் இருந்தது விட்டால் எத்தனை மைல் தூரம் நான் போயிருப்போம் என்று தெரியாது அப்படிப்பட்ட சூறாவளி போன்ற அந்த அனுபவம் தந்து நம்மை ஆட்கொண்டது அதற்காக கருத்தருக்குறோம் ஒரு சுத்த ஆவியானவர் என்பது இந்த மட்டும் அல்ல அவரை மட்டிட முடியாது அவருடைய ஆலம் நீள அறியவும் முடியாது அப்படிப்பட்டவர் தான் ஒரு ஆவியானவர் அங்க அங்கு பிள்ளையர் பாட்டிலும் புதிய பாட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் ஆவியானோர் இறங்கினார் அவன் கடலை தாளத்து ஆயிரம் பேரை சங்கரித்தான் கட்டுரை ஆவியானவர் இறங்கினார் நூலின் அரியை ஒரே இடத்துல பிடித்தான் சிம்சோன் மேல் கட்டுரை ஆகியானோர் கோட்டையுடைய தலைவாசலை பிடித்து தோல்வி வைத்துக் கொண்டு போனான் ஆமே தேவனுக்கு மயிர் உண்டாவதாக அந்த ஆவியானவர் தான் இன்று நமக்குள்ளே வந்திருக்கிறார் ஆங்களுடைய கிராமத்திற்கு மயம உண்டாவதாக ஏதோ நிதர்கள் சொல்லுகிறேன் என்றால் இன்று காலை வேளையில நான் ஜப்பிக்கொண்டிருக்கும் போது ஒருவர் அதாவது மேலை பார்த்து பார்த்து ரொம்ப துயரமான நிலையில இரு கண்ணிலும் கண்ணீர் வடிய அவர் முழங்காக இருக்கிறது நான் கண்டேன் இப்படி இருக்கின்ற நேரத்தில் பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் ஒருவர் இப்படி தட்டுகிறார் தட்டும் போது பார்க்கும் போது ரெண்டு கண்ணும் அரவரை பார்க்க இருக்கிறது அவர் அழகு இரண்டு கண்ணங்களும் வீங்கி போயிருக்கிறது அப்படி முடிக்க முடியாமல் ரெண்டு கண்ண அற பார்வையிலே அவர் இருக்கிறார் எப்படி அவர் கண்ணை தொட்டி குணவாக்கி விட்டு இப்போ என்று சொல்லுகிறார் எனக்கு ஞாபகம் வந்தது ஒன்ற ராஜாக்கள் என்று சொல்லும் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினெட்டாவது வாக்கியத்தை அந்த நேரத்தில் என்னுடைய கூட பேசி நினைப்போட்டினார் பரிசு நாமத்திற்கு மய்ம உண்டாவதாக பத்தொன்பது பதினெட்டு பதினான்காவது வாக்கியம் இஸ்ரவேல் புத்திர உடன்படிக்கை தள்ளிவிட்டார் எதற்காக அவர் வைராக்கியம் கொண்டார் சொல்லுங்க இவர் ஒரு தீர்க்கதரிசி கற்பருக்காக பாய்த்தி வைராக்கியம் ஆனாலும் கற்பர் என்ன செய்யிறார் என்று அவர் என்ன நிறுத்தார் என்றால் இந்த பொருளாதார என்பவர் அதாவது எல்லாரையும் கொண்டாடி விட்டு ஒரு தீர்க்கதரிசி ஒருவரும் பாக்கியில்லை பறிமுறைகளை இடத்தில் சுட்டரித்து தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் கொண்டாடி நான் ஒருவன் தான் மட்டும்தான் இருக்கு என்ன கொள்வதற்கு என்று சொன்னபோது பதினெட்டாவது வாக்கியத்தில் ஆண்டு சொன்னார் இல்லை பாகாவுக்கு முடங்காத பாகாதை முத்தம் செய்யாத ஏழாயிரம் எனக்காக உண்மை போல வைரக்கிய முடிவுகளை நான் வைத்திருக்கிறேன் என்று கத்தர் சொன்னார் தேவருக்கு மயமாவதாக அருமையான இந்தியாவே சொல்ல முழுகிவிட்டது ரெண்டு பிரசந்தும் இல்லை அதுவும் ஒன்றும் என்று நாம் என்ன உலகந்த இந்தியாவில் மாத்திரமல்ல எங்கும் ஆண்டவர் ஆயிரம் ஆயிரம் ஆயிரம் ஆகவேக்கு பக்தர் ஆக்கியப்பட்டவர்களை வைத்திருக்கிறார் ஆண்டவருக்கு மயிமையாது நமக்கு தெரியாமல் இருக்கலாம் தெற்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவர் மறைத்து வைத்திருக்கிறார் அது வெளிப்படக்கூடிய காலம் நெருங்கி இருக்கிறது தேவனுக்கு அவர்களை நாம் எதிர்பார்ப்போம் அந்த ஒரு ஆகிய தேவர் வளரான காரியம் செய்வார் நம்முடைய தபத்திற்கு அதாவது இருக்கிற போவா நாம் அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா ஒரு துப்பாக்கி ஏந்திய ஒரு வீரரை விட முழங்காலே நிற்கிற தேவட பிள்ளையினுடைய அதாவது வைரக்கி அதாவது வேகம் அதை விட மேலானது என்று நாம் அறிக்கை சொல்லுவோம் குண்டம் வளர்த்தார்களா ஓமகுண்டம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அப்படியே நாங்கள் கேள்விப்பட்டோம் பலர் வந்து சொன்னார்கள் அதாவது இந்தியாவை பிடிப்பதற்காக மக்களுடைய மனதெல்லாம் ஒருநிலை மாற்றுவதற்காக இப்படி கோடி கோடியாக செலவு பண்ணி இப்படிப்பட்ட ஓமகுண்டம் தேவனுக்கு மகிமை உண்டாக விளக்கிறார்களா நான் வளர்க்கிற குண்டம் என்ன தெரியுமா தேவனுக்கு மகிமை என்று கத்தர் சுட்டரித்து வளர்க்கட்டும் நம்முடைய ஜபத்திற்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு என்று நாம் ஒரே நேரத்தில் ஒரே சரீரமாக ஜெபம் பண்ணிடுவோம் இன்னும் ஜெபம் பண்ணுவோம் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது எப்படினால் தேவன் இந்த உலகத்தை அசைப்பார் தேவனுக்காக வைரா முடியவர்கள் ஒரு நிலையில் ஒரே சரீரமாக இணைப்பார் என்று நாம் கேட்ட செய்தின்படி அந்த ஆயுத்தமாகும் அருமையானவர்களே பக்தியோடு மிந்து விடாதீர்கள் விருத்தி அடையுங்கள் விருத்தி அரைகிறது மாத்திரமல்ல பக்தி வைராக்கிய உடையவர்களாக மாறுங்கள் இவர்களை தான் கர்த்தர் என்று தேடுகிறார் தேவனுக்கு மகிழ்வு உண்டாவதாக இந்த பக்திகள் மேலே விருத்தி தேவாவியில் நிறைந்து நிறைந்து நிறைந்து தேவ அனல் கொள்வோம் நம்மளது வயராக்கிய உண்டாகும் எப்பொழுதும் தேவருடைய திருச்சபை பயராகும் அது என்ன நிலையில் ஆகும் என்று நாம் அறியோம் இறைவர் அறிந்திருக்கிறார் நாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துருக்கிறோம் அங்க அங்கே அப்போ மற்றபடி இந்த உலக மாம்சபுரத்தை சந்ததிகளை குறித்து நாம் கலங்குவதில்லை நாம் ஏதோ நோஞ்சான் காஞ்சான் போல பார்ப்பதற்கு இருக்கலாம் ஆனால் வெளிப்படும் போது அது மகா பயங்கரமாயிருக்கும் கத்தனாயிடும் காலம் நெருங்கி இருக்கிறது தலைகளை நிமிர்ந்து உற்சாகமாய் உயரமுள்ளவர்களாய் கிறிஸ்துவுக்காக வால நம்ம கர்த்தனமை ஆசிரதிப்பார் அந்த பக்தர் அழுதழுது கண்ணீர் வீங்கி போயிருப்பதை கண்டேன் அவர் எதற்காக அழுதார் நாமத்திற்கு இவ்வளவு பெரிய இடையூறு ஏற்பட்டிருக்கிறது நிலையில் அழுதால் கத்தருடைய கண்ணை குடமாக்கி பார் என்று சொன்னார் இவ்வளவு நன்றி காலில் போதனையாக பெற்றேன் நாம் அவைகளை அறிந்திருக்கிறோம் இக்காலத்திலேயும் கருத்தரப்படி வைத்திருக்கிறார் இந்த நாளிலே கர்த்தர் என்ன சொல்கிறார் என்றால் அதாவது அரசியல் தோல்வியடைந்தவர்கள் என்ன என்ன முடிவு கொண்டிருக்கிறார்கள் என்றால் நாம் வழிபடுகிறவர்கள் அத்தனை மாய போய் அவைகளை ஒன்று இத்தனை கோடி செலவு கொண்டு இந்த பேரிகளை நாம் தூண்டிவிட்டோம் ஒன்று செய்ய இயலவில்லை அந்த வழிபாடை விட்டுவோம் என்று அனைவர்கள் விட்டுவிட்டு நெய்யர் மறைமுகமாக தேடுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் ஜெபம் பண்ணினார்கள் இப்படி ஆயிற்று என்ற அறிவு எங்கும் ஏற்பட்டிருக்கிறது எங்கும் ஏற்பட்டிருக்கிறது மத தலைவரில் அரசியல் தலைவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது அவைகளை நாம் வெளிப்படையாக காணப்போகிறோம் தைரியம் கொண்டு தொடர்ந்து நாம் ஜெபம் பண்ணுவோம் தட்டி காண்போம் தேவர்கள் எல்லா கிருமைகளுக்காக ஆண்டவரை சோதனைத்துக் கொண்டு